வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் நான்கு இந்த நாளின் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் ஸ்பானிஷ் ஆளுநரான பிளிபே டி நெவே என்பவரால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குற்றவாளிகளை ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ்க்கு அனுப்பும் கொள்கையை பிரிட்டன் கைவிட்டது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 வன்தட்டு நினைவகம் ஹார்ட் டிஸ்கை கொண்ட உலகின் முதலாவது கணினியை IBM அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மார்க்ஸ் பிட்ஸ் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் இடம்பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரே ஒலிம்பிக்கில் 7 தங்க பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கூகுள் வலைதளத்தை லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் என்ற இரு மாணவர்கள் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைத்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேலின் டெல் லவிவ் நகரின் பள்ளிக்கூடம் ஒன்றின் அடியில் கிமு ஒன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு புதைக் குழி குகை கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூறாவளி பிலிக்ஸ் நிக்கரகோவாவை தாக்கியதில் பலத்த நிலச்சரிவுகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டன் புரூக்னர் ஆஸ்திரிய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பூபேந்திரநாத் தத்தர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி தமிழக இதழாசிரியர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிபி சிற்றரசு தமிழக அரசியல்வாதி பேச்சாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசில் குமார் சிண்டே ஆந்திராவின் பத்தொன்பதாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிஷி கபூர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பைசல் காசிம் இலங்கை அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள்